அலமது இல்லா வலாத்து வசலாம் ஒரு சகோதரர் அரபியிலே சபாஹுல் ஹயிர் அதாவது உங்களுக்கு இது நல்ல காலையாகட்டும் ஏறத்தாள் ஆங்கிலத்திலே சொல்கின்ற குட் மார்னிங் அரபி இலே சபாஹுல் ஹயிர் இது சொல்லலாமான்னு கேட்டிருக்கிறாரு மார்க்கம் நமக்கு இதை விட அழகான மாற்று வழிமுறையான அஸ்லாம் அலைக்கும் என்ற சொல்லை தந்திருக்கிறது இது எல்லா நேரத்திலும் சொல்லலாம் காலையிலும் சொல்லலாம் மாலையிலும் சொல்லலாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் சொல்லலாம் எனவே அதை விடுத்து விட்டு சபாஹல் ஹயிர் போன்ற வார்த்தைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது எனவே நிச்சயமாக இவற்றை தவிர்த்து யாரை எங்கே எந்த நேரத்தில் கண்டாலும் சலாம் சொல்வதை புழக்கமாக்குங்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சலாமை பரவலாக்கங்கள் என்று சொன்னாங்க அஃபு சலாம் சலாமை பரவலாக்கங்கள் என்று சொன்னார்கள் எனவே நாம் சலாமை தான் அதிகப்படுத்த வேண்டுமே தவிர இதுபோன்ற வாழ்த்துக்களை தவிர்க்க வேண்டும் முல்லாவாக